சச்சிதானந்தரூபாய விஸ்வோபத்தியாதிஹேதவே தாபத்ரயவிநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஸ் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஏகாதச்கந்தத்தை படிக்கப் போகிறோம் இந்த ஏகாதச்கந்தத்தில் என்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சுருக்கமாக இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர்கள் உள்ள முக்கியமானவராகிய ஸ்ரீதரர் சொல்லுகிறார் முதல்ல நிமி மகாராஜாவுக்கும் ஜாயந்தேயர் அவருக்கும் நடந்த சம்பாதத்தை சொல்ல போகிறார் முதல் நாலு அத்தியாயத்தில் அதுக்கு பிறகு உத்தவருக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் சம்பாதம் நடக்கப் போகிறது அவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து ஸ்லோகத்தை படித்து அர்த்தம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இப்போ நான் முதல் ஸ்லோகத்தை சொல்கிறேன் ஏகாதசந்தினுடைய முதல் ஸ்லோகம் அதிலிருந்து அர்த்தம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஓம் நமோ பகவத்தை வாசுதேவா ஸ்ரீபாதராயிருவாச்சிருவம் கிருஷ்ண சராமோயுதோவார்பாரம் ஜவிஷ்டம் ஜனயன் கலிம் கிருஷ்ணகா தைத்தியவதம் கிருத்வா கிருஷ்ணர் தசமஸ்கந்தத்தோட கண்டினியூவேஷன் அதனுடைய தொடர்ச்சி அது சொல்கிறாருங்க பாதராயணிஹி உவாச்ச பாதராயணிஹிங்கிறது சுக்காச்சாரியருக்கு இன்னொரு பேர் பாதராயணருடைய புத்திரன் ஆகையினால் அவருக்கு பேர் பாதராயணி அப்படின்னு பேர் பதரிக்காசிரமத்தில் இருந்ததுனால பாதராயணர் அப்படின்னு வியாசருக்கு ஒரு பேர் இருக்குது அந்த பேரை சொல்லி அவருடைய புத்திரங்கிற காட்டுறதுக்காக பாதராயணிஹி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார்னு ஆரம்பிக்கிறார் சுகர் சொல்கிறார் கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா தைத்யவதம் கிருத்வா அசுரர்களை எல்லாம் நன்றாக வதம் செய்து யாரோட சேர்ந்துன்னா சராமஹா பலராமனோட சேர்ந்து தன்னுடைய அண்ணனாகிய பலராமனோட சேர்ந்து அது மாத்திரம் இல்லை எதுபிர் விரதா தன்னுடைய எது வம்சத்தில் இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து தன்னுடைய எது வம்சத்தாரையும் தன்னுடைய அண்ணனையும் சேர்த்து கொண்டு கிருஷ்ணனுக்கு ஒன்றும் இதில் பிரயோஜனம் இல்லையா பக்தர்களை பாதுகாக்கிறதா அப்படின்னு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் அதாவது கீதையில் சொல்கிறார் இல்லையா நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திருஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்த ஏவச்ச கருமணின்னார் மூணாவது மூன்று லோகத்துலையும் எனக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் நான் மக்களுக்கு வழிகாட்டுறதுக்காக வேண்டி நான் செயல்களை செய்கிறேன்னு சொன்னார் அதை இங்கே நினைவுபடுத்துகிறார் உரையாசிரியர் கிருஷ்ணனுக்கு ஒன்றும் இந்த தைத்தியவதம் செய்யணும் எல்லாம் இல்லை ஜ லோகத்தை அவர் தன்னுடைய பிரயோஜனத்துக்காக இல்லை பக்தர்களுடைய நன்மைக்காக செய்தார் என்று விளக்கி சொல்கிறார் ஆஹா கிருஷ்ணகா எதுபிஹிவ்ர்த்தா சராமஹா கிருஷ்ணகா இப்படி படிக்கணும் எது ஜனங்கள் தன்னுடைய உறவினர்கள் எது மக்களோட சேர்ந்து அண்ணாவோட சேர்ந்து தைத்தியவதத்தை செஞ்சுட்டு புவகாபாரம் அவதாரயத்து புவகாபாரம்னா இந்த பூமியனோட பாரம் அதர்மம் தாங்க முடியல இந்த பூமியில் ஆகையில் அவதாரத்தினுடைய நோக்கம் சாதுக்களை ரட்சிக்கிறது துஷ்டர்களை சிக்ஷிக்கிறது ஆகவே புவகாபாரம் இந்த பூமியினுடைய பாரத்தை அவதாரயத்து அவதாரயத்துன்னு அழித்தார் ஜவிஷ்டம் அவதாரயத்து ரொம்ப வேகமாக வேகவத்தரம் அதிசீகிரங்கிறார் ஜெவிஷ்டம்னா வெகு வேகமாக அழித்தார் பூமியினுடைய பாரத்தை அழித்து குறைத்தார் அவதாரயது அதாவது எல்லோரையும் அழித்து முடிக்கிற வரைக்கும் வேகமாக ஒரே மூச்சில் உற்சாகமாக அந்த காரியத்தை செய்து முடித்தார்னு அர்த்தம் எப்படி பண்ணினார்னா கலிம் ஜனையன்னு அவதாரையது அவர்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டார் இந்த அசுரர்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டு அவர்களையெல்லாம் அழிந்து போகும்படி செய்தார் என்பது கருத்து ஆகா கலிம் ஜனையன்னு அவதாரையது சண்டை போட்டும் பண்ணியிருக்கார் அவர்களுக்குள்ளேயே பேத மூட்டி சாமதான பேத தண்டம் இருக்கே அந்த முறைகளை எல்லாம் கையாண்டு தீயவர்களை அதர்மம் செய்பவர்களை அறக்கர்களை அழித்தார் என்பது கருத்து ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் இதுதான் தன்னுடைய உறவினர்களோடும் அண்ணனோடும் சேர்ந்து தைத்தியர்களை அசுரர்களை வதம் செய்தார் வதம் செய்து பூமியோட பாரத்தை குறைச்சார் வேகமாக பாரத்தை குறைச்சார் தவறு செய்பவர்களுக்குள்ளேயே பேத உண்டு பண்ணி அவர்களே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தரை அடிச்சுக்கிற பண்ணி இந்த அதர்ம ஜனங்களையெல்லாம் குறைச்சு பூமிக்கு இருக்கக்கூடிய அதர்மத்தை தாங்க முடியாத தன்மையை நீக்கினார் அதாவது மக்கள் ஆனந்தமாக வாழ்வதற்கான வழியை உண்டு பண்ணினார் மக்கள் துயரப்படுறது தான் பாரம் எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்குறதா பூமியில் பாரம்னு அர்த்தம் எல்லாரும் சந்தோஷப்படுறது தான் பூமிக்கு பாரம் இல்லைன்னு அர்த்தம் நமக்கு வந்து அசாந்தசிய மனோபாரகாங்கிறோமே மனசில் துக்கம்தான் பாரமாக இருக்குது சந்தோஷம் பாரமாக இருக்குதுன்னு யாரும் சொல்ல இந்த சமூகத்தில் இருக்கிற துக்கமாகிய பாரத்தை நீக்கி சமூகத்துக்கு ஆனந்தத்தை கொடுத்தார் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய உள்ளார்ந்த பொருள் கிருத்வாதம் கிருஷ்ண புவோவத்தார்பாரம் ஜவிஷ்டம் ஜனயன் கலிம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி